அவர்கள் கேட்டார்கள் இறைதூதர் அவர்களே அல்லாஹுவின் வழியில் கொல்லப்பட்டவரே தியாகி ஆவார் என்று நபி தோழர்கள் கூறினர் அப்படியெனில் என் சமுதாயத்தில் உயிர் தியாகம் செய்தோர் மிக குறைவாகவே இருப்பர் என நபிசல்லாக அலைகல்லம் அவர்கள் கூறினார்கள் இறை தூதர் அவர்களே அப்படியானால் அவர்கள் யார் என்று கேட்டார்கள் உடனே நபிசல்லாஹூ அலிகல்ல அவர்கள் அல்லாஹுவின் வழியில் கொல்லப்பட்டவர் உயிர் தியாகம் செய்தவராவார் மேலும் அல்லாஹுவின் வழியில் இறந்தவர் உயிர் தியாகம் செய்தவராவார் பிளேக் நோயில் இறந்தவரும் உயிர் தியாகம் செய்தவராவார் காலரா நோயினால் இறந்தவரும் உயிர் தியாகம் செய்தவராவார் நீரில் மூழ்கியவரும் உயிரி செய்தவராவார் செய்தவர் ஆவார் என்று கூறினார் ஒன்று ஒன்பது ஒன்று ஐந்து